ே புகிய விதேக கைவில்யம் என்று நீக்குதலே மனத்தால் நினைக்கவும் வாக்கால் கோரவும் அரிய விதேக முத்தி என்று மேலோர் கூறுவர் இங்கு உறம்பொரு இது ஆகும் இவ்வுலகத்தில் ஞானத்தால் அடைதற்குரிய இவ்விதேக முத்தி என்பது ஒன்று உண்டாகட்டும் இதற்கிடையில் ஜீவன் முத்தி உலது என்று உரைப்பது எவ்வாறு எண்ணில் ஜீவன்முத்தி என்பது ஒன்று இருக்கின்றது என்று கூறுவது எவ்வாறு பொருந்தும் என்றால் அறியாமையினால் கயிற்றின் அரவம் மயக்கம் ஒழிந்தும் ரஜு சர்ப்ப பிராந்தியை நீங்கினாலும் இது கயிறென்று அறியாமையால் வரும் அதன் காரியம் ஆகும் பயகம்பாதி மறுவதல் போல் வருகின்ற அந்த ரஜு சர்ப பிராந்தியின் காரியமாக உள்ள பயம் நடுக்கம் முதலியன அற்பகாலம் பொரிந்து இருப்பது போல ஞானத்தால் அஞ்ஞானம் கடினம் தத்துவ ஞானத்தால் ஆவரண விசிட்ட அஞ்ஞான நாசம் ஆனதும் அடுத்த பாட சொல்கிறது ஆகவே ஜீவன் முத்தி நிலை என்பது இடையிலோன்று சொல்லப்படுவது என்ன என்று கேள்வி விஜயமுத்தி நிலையை உடன்பாடு தான் சூரியன் முன்னால் இருள் இருக்காது போல் ஞானம் வந்தபோது அஞ்ஞானம் போயிருந்தான் போன பிறகு இந்த உலகம் எல்லாம் அழிந்த நிலையில் உதயமுத்தி அடையலாம் ஆனால் இந்த தீவன் முத்தி எப்படி ஒத்துக்கிறதுங்கிறது கேள்வி அதுக்கு பதில் சொல்கிறார் எப்படி பாம்பு என்று பழுதியில் பாம்பு கற்பிக்கப்பட்டு இருந்தாலும் கூட அது கண்டவுடனே பயக்கம்பாதி பயம் நடக்கும் கம்பம் நடக்கும்னு அர்த்தம் பயம் நடுக்கம் உடல் ஓட்டம் இதெல்லாம் உண்டாகிறது அப்படி உண்டாகும்போது அந்த உண்மையான பாம்பு என்று இருந்த காலத்தில் உண்டானாது பிறகு விளக்கு வச்சு பார்த்த பிறகு அந்த கயிறுன்னு தெரிஞ்ச பிறகு கூட அந்த தொலைச்சி இருக்குது கொஞ்ச நேரம் என்பது கருத்து நடக்கும் கொஞ்ச நேரம் இருக்கு அதுபோல இருந்தாலும் கூட அது கொஞ்சம் காலம் வரைக்கும் அந்த விஷயவிஷ்ட அஞானம் செயல்படுறதுனால கொஞ்சம் அந்த யோகா தொடரும் தொடரும் போது அவர்கள் சத்தியம் போல தோற்றும் என்பது சொல்கிறார் என்ன என்ன அட்ளெட்டு பாட்டில் போகிறார் அதனது காரியமாக உடம்பாதி நிற்கும் அதனாலும் பிரமஞானம் தோன்றும் பொழுதே சிதை தருவம் அஞ்ஞானமுடன் உடம்பொழியுமாயிற் திகழ் பிரமவித்யா சம்பிரதாயந்தான் கதிகொழியும் அதனாலும் பர சிவனார் பிரமன் கமலனால் பிரஜாபதி அவனான் மனுவான் புதமனுவான் மனுடர் உணர்ந்தனார் எனவே முறைமை புகழ் அதனானும் அன்பே இப்போது சொல்றார் அப்படி விஜயமுத்தி அடைஞ்சு விட்டுவார்கள் ஆனால் பிரியா சமர்தா இருக்காது அது மக்களுக்கு தெரியாது என்பதை சொல்றது காரியம் ஆகும் உடம்பு ஆதி இருக்கும் அதனால் அவ்வஞானத்தின் காரியமான சரீரம் இந்திரியம் மனம் முதலியன பிராரத்த கர்ம வழியால் தோற்றமாத்திரமாக நிற்கின்ற அக்காரணத்தினாலும் பிரம்மானம் தோன்றும் பொழுதே பிரம்மாமினும் பிரம்ம ஞானம் உண்டான காலத்திலேயே சிதை தரும் அஞ்ஞானம் உடன் உடம்பு ஒழியும் ஆயின் கெடுகின்ற அஞ்ஞானத்தோடு அதன் காரியமான சரீரம் மித்தையாய் தோன்றுதலும் இன்றி கெடுமானால் திகழ் பிரம்ம வித்யா சம்பிரதாயத்தின் கதி ஒழியும் அதனாலும் அதிகாரிகள் உள்ளத்தில் உடங்குகின்ற பிரம்ம வித்யா சம்பிரதாயத்தின் கிரமம் கெடும் அக்காரணத்தினாலும் பரசிவனால் பிரமன் கமலனால் உயர் பிரசாபதியும் பரமசிவனால் பிரம்மதேவனும் ஆயிரத்தி எட்டு இதழ்களோடு தாமரை மலர் போல் மீட்டிருக்கின்ற பரமதேவனால் மேலான பிரஜாபதியும் அவனால் மனுவும் ஆம் அப்பிரஜாபதியினால் மனுவும் புத மனுவால் மனுடன் மணர்ந்தனர் விவேக ஞானமுடைய மனுவினால் இச்சுவாகு முதலிய மனிதரும் பிரம்மத்தை அறிந்தனர் என்று பிரம்ம வித்யா சம்பிரதாயத்தின் கிரமத்தை புகழ் விரோதம் ஆம் சாந்தோக்கியம் பிரதாரண்யம் முதலிய சுருதிகளுக்கு மரணம் அக்காரணத்தினாலும் இதுவும் கழகம் நடந்து கொள்ள முடியும் ஜீவன்முத்தி சித்தித்தற் பிராரத்தவாதனையோடு சர்பாவையும் ஜீவர்கேசாதிகமும் எஞ்ஞான் ஜீவன் முத்தர்க்கு இருதரும் சஞ்சித மங்கி புகு முளி போல மெஞ்ஞானத்தற் மேல் வினை கூடாதனதிகாரி ஆதலினார் நடத்த பாட்டோடு முடியும் இதன் பொருள் செஞ்ஞானிக்கு உரித்து ஆகும் பிரம்மஞானிக்கு அவன் பெறுதற்கு உரியதாயுள்ள நல் ஜீவன்முத்தித்தற்கு ஜீவன் முத்தி சித்தர்க்கு போட்டு பொருட்டு உட்ட பிராரத வாதனையோடும் பொருந்திருக்கின்ற பிராரத வாசனையுடன் அஞ்ஞான லேத தர்பாவம் விச்சய்ட அஞ்சானத்தின் அம்சம் இருப்புத்தன்மை உடன்பாட்டால் ஆகநிலையும் சீடருக்கு உபதேச அதிகமும் இருப்பதாலும் தேகத்தின் இருப்பு சீடர் முதலியோருக்கு உபதேச முதலியவற்றை செய்ததிலும் எஞ்ஞானும் கிடைத்தடும் எக்காலத்தும் ஜீவன் முத்தனால் முத்தனாயிருக்கும் வரை சித்தி பணவாம் அதலின் ஜீவன் முத்தியம் முரண்பாடு என்பதாம் பிரபாவம் கர்ம விசாரம் முத்தற்கு சஞ்சிதம் முத்தனுக்கு சஞ்சித கர்மங்கள் மெஞ்ஞானத்தால் அங்கி புகும் முழி இரு இருதரும் தத்துவ ஞானத்தினால் அக்னையர் சார்ந்த உலர்ந்த பொல்லை போல் கெடுவதாம் பிராரத்தம் பிராரத்தியத்தின் பயனாகிய சோதுக்கங்களை அவன் அனுபவித்துக் கொள்வதான் மேல்வினை அனதிகாரி அதலின் போடாது ஆகாமிய கர்மம் யான் கர்த்தா போக்தா என்னும் பிராந்திய இன்றி அவனாயிருக்கின்றான் அதலின் கர்மம் செய்ய அதிகாரமின்மையால் அவனுக்குச் சம்பவியாது ஆக இந்த மூன்று கர்மங்களில் தத்துவானம் வந்த பிறகு வந்து வந்தவுடனே காஞ்ச புல்ல எப்படி நெற்புலே போட்டு அடிஞ்சபோது அப்படி போகிற சஞ்சீதம் போகிறது அப்புறம் ஆகாமியம் நான் கர்த்தா போக்தாங்கிற பாவம் இல்லாதனால ஆகாமியம் பட்டுவதில்லை ஆனால் இது பிரார்த்தம் இருக்கு அது சரீரத்தை பற்றியது விச்சேவிஷ்டஞ்சான் பேரும் அது அது பிரார்த்தமானது அணிவிதம் தைக்கணும் பிரார்த்தம் இருக்கிற வரைக்கும் செயல்படும் அந்த சரீரம் அது செயல்படும் போது செய்யக்கூடிய கர்மங்கள் புண்ணியபம் செஞ்சுட்டு ஆகணும் சூதுக்கும் வேறத்தான் செய்யும் ஆகவே இது செய்ய அஞ்ஞான அஞ்ஞான லேச உடன்பாடாங்கிறது விஷய விஷயம் அஞ்ஞானம் அங்கீகாரம் இருக்கிறதுனால அஞ்ஞானம் கொஞ்சம் உடன்பாடு என்பது இந்த அஞ்ஞானத்தை கொண்டு தான் அஞ்ஞானத்தினால்தான் பிரோத்யா சம்பிரதாயம் ஏற்படுறது அதுதான் சுடுகள் உபயோக சாதிகள் காரணம் அதுதான் முடியாது அப்படி இல்லைன்னு பிற்பட்டவர்களுக்கு ஞானம் வரா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதுபோல் அந்த அஞ்ஞான சம்பந்தம் கொஞ்சம் இருக்குன்னு அங்கே யாரும் பண்ணிக்கொண்டிருக்கேன் ஏன்னா பிராரதம் அனுபவிச்சுக்கிறதுனால அவர் பின்னால் சொல்ல பிராரதம் அனுபவிக்கிறதுன்னா அவனுக்கு பிறகுண்டா அப்படின்னு சொன்னால் பிறகு கிடையாது அநதிகாரி அவன் அதிகாரி அல்ல ஞானி ஆகிட்டான் ஞானமான பிறகு அவனுக்கு அந்த பிராரம் கிடையாது பிராரத்தின் பயன் வருத்த விதையின் அனுபவிக்கிறதுக்கு உதவக்கூடிய விதைக்கு முளைக்கு மாதிரி போயிடுவோம் பின்னாடின்னு சொல்ல போறாரு ஆகவே இந்த ஜீவன் முத்தினாலே இடையில கருத்து அதற்கு விளக்கம் சொல்றார் விசேஷ உரையில் இந்த மது ஞானத்தை குறிச்சிக்கணும் இந்த மது மதி ஞானத்தை சாட்சா பிரம்மன் பிரஜாபதிக்கு கூறினார் மது என்ன சுகம் இந்த சுகம் தரக்கூடிய ஞானம் தத்துவம் அவர் மனுவுக்கு கூறினார் அவர் இச்சிவாவுக்கு கூறினார் அவன் தன் புத்திரர் முதலியவர் கூறினார் இந்த வித்தையை ஒருவன் தன் ஜேஷ்ட புத்திரனுக்கு உதவசிக்க வேண்டும் மற்றவருக்கு உபதியிக்க கூடாது நலத்தார் தன்புத்திரன் தன்னூரமாக சிசியர்கனிஷத்து மூன்றாவது பிரபாடகத்தில் ஊறுகின்றது தத்துவ ஞானத்தால் அஞ்ஞானத்தின் ஆவரண சக்தியும் தத்துவ ஞான சம்ஸ்காரத்தால் அஞ்ஞானத்தின் நிச்சேப சக்தியும் என்னும் அவித்யாலேசமும் கெடுகின்றன என்று சாஸ்திர்பாடான் தத்னஞானம் வந்தவுனே ஆவணம் சக்தி முற்றிலும் போயிடுது ஆனால் விட்சியுடன் சக்தி இருக்க வித்யபுட்டு அஞ்சானம் அது சம்ஸ்காரத்தினால் போகுது சம்ஸ்காரம்னா திடயானம் நான் புனசுவரவன் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த சரீரத்தில் வரக்கூடிய புண்ணிய பாதன் ஒற்றுவதில்லை ஆக மாகாமியும் வர்றதில்லை அதான் அந்த விவகாரம் நடக்குது போவாரம் நடந்தாலும் அவன் பற்றுவதில்லை நாடகத்தில் பெண் வேஷம் போட்டு ஆடினாலும் கூட அவன் நான் பெண்ணுங்கள் நிச்சயம் உள்ள வரதில்லை ஆனால் நான் வரதுக்காக பெண்ணுன்னு விவகாரம் பண்ணுறது உண்டு அந்த நேரத்தில் கொஞ்சம் ஆண் நான் ஆணுங்கிற மறந்து கூட வரும் கொஞ்சம் தீவிரமாக பெண் என்கிற பாவனையோடு செஞ்சாக்கா நடித்தாக்கு நடிக்கும்போது ஆண் பாவனை கொஞ்சம் மறைஞ்சிருக்கும் அதுபோல் எங்கள் ஞானிகளும் விவகார தீவிரமாக ஈடுபடுவால் நான் பெருசுகள் கொஞ்சம் பின்னால் தான் இருக்கும் சம்ஸ்காரம் ஒதுங்க இருக்கும் மன இருபொருளே பற்ற மாட்டாள் இதுக்கு முன்னாலே அது பின்னால் தான் இருக்கும் ஒன்று மேலவுனே ஒன்று தாழ்ந்தான் இருக்கும் அது முடிஞ்ச உடனே வந்துடும் அப்படின்னு சொப்பனத்தில் எல்லா போகபாகியங்கள் பயக்கம்பாதி எல்லாம் வர தான் செய்யும் சத்திய மாதம் சத்திய புத்திலாம் இருக்க தான் செய்யுது ஜாகத்தில் வந்த உடனே அது மித்தியை நிச்சயிக்கிறோம் உள்ளவாரா மித்தியை நிச்சயிக்கிறோம் உடனே மிதியம் ஆகி போகுது அதே போல் இங்கே அந்த சொப்பனம் முடிஞ்ச பிறகு இங்கே ஒரு எண்ணம் முடிஞ்சவுடனே உடனே வந்துடும் அப்படி ஒவ்வொரு எண்ணத்தில் அப்படி வந்துடும் பிரார்த்தன் தீவிர பிரார்த்தம் தான் ஞானி ஏற்றுக்கொள்வது அல்பா துர்வ பிரார்த்தம் ஏற்றுக்கிறது இல்லை அதில் செயல்படுறதில்லை வேண்டாம் போயிட்டுறது இஷாபுரார்த்தம் பரட்சா பிரார்த்தம் பலமாக இருக்கணும் அப்போ தான் செயல்படுறது அனிச்சாபுர்த்தம் பேச்சில் பலம் கொடுத்துட்டு போயிடும் முயற்சி கிடையாது இல்லை இஷா பிரதார்த்தம் பரச்சா பிரார்த்தம் பலம் இருந்தால் தான் செயல்படுறது இல்லைன்னா உதாசீனமாக வந்துடுவாங்க அந்த சமயத்தில் கொஞ்சம் மருதி ஏற்படும் அதுதான் அஞ்சான் நேசம்னு போயிடும் எப்போ கொஞ்சம் ஏற்படும் ஆகாமிய கர்மங்களில் பரிசமம் உண்டாவதில்லை பற்றுவதில்லை ஆனால் அவற்றின் பயன் பிரியன் என்னும் புரிஷர்களுக்கு பக்தர்கள் பாவிகள் அவர்களுக்கு போய் சேர்க்கிறது சொல்லப்பட்டிருக்கு கயில் நவனத்தில் பொறுமையார் பிராரத்தனால் செய்யும் கர்மம் மருமையில் தொடர்ந்துடாமல் மாண்டு போக வழியென்றால் சிறியவர் செய்த பாவத்தை கொள்வர் அறிவுலோர் அருந்து பூசி தரமலான் கை கொள்வார் என்ன அப்போ அந்த ஆகாமியம் பற்றுவதில்லை ஏன் பட்டுவதில்லைன்னு சொன்னா அந்த சட்டம் போயிடுச்சு வியாபாரத்தில் சாமானை போட்டு ஒரு கிட வச்சிருப்பாங்க சாமான வர போட்டு சாமான கிடங்கு உடச்சு விட்டாங்க வருது என்ன பண்ணி வெளியே நிற்கும் அங்கேயும் போட்டு போயிடுற வேண்டியதா அடைய இப்போ நான் கிடங்கெல்லாம் உடச்சு விட்டேன் சாமானை வருது அவங்க ஆர்டர் பிறக அனுப்பிச்சுருக்காங்க இப்போ போட்டு போய் சொல்லிப்படுறான் இவனுக்கு தேவையான கடைப்பிடிக்கிட்டு போயிடுறான் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த நல்லவர்கள் இருந்தாக்க இவருக்கு வேண்டிய நல்லதாக எடுத்துகிட்டு போவேன் கெட்ட என்ன பண்ணி கிடதா எடுப்பான் அது கெடுதலான சாமான்தான் அது தூக்கிட்டு போயிடுவோம் பிசை மறந்து என்ன ஏதாவது கெடுதல் பண்ணுறது நோய்க்கு எதாவது ஆதாரமாக இருக்கிறதெல்லாம் இருந்தால் அதுதான் பிடிக்கும் அவனுக்கு யார் கெட்டவங்களுங்கெல்லாம் நல்லா பிடிக்காது தூக்கி போயிடுவான் துக்கப்படுறான் அதுபோல் சிஷ்யர்கள் பக்தர்களுக்கெல்லாம் புண்ணியம் போய் போகுது ஞானி செய்த புண்ணியம் போய் சேரும் பாவில் இருக்காங்களே அவன் இம்சம் பண்ணுறாங்க தீட்டுறான் கேலி பண்ணுறான் அதனால் அந்த பாவம் மிச்சம் இருக்குல்ல ஞானி செய்த பாவம் அவன் கொண்டு போயிடான் இவனுக்கு ஒட்டுறது இல்லை இப்ப யாரும் வரல வச்சுக்கோங்க கடைசி காலம் வரைக்கும் அப்படியே இருக்கும் எவனா ஒரு பாவை எல்லா பாவனுக்கு போயிடும் போயிரும் அப்படின்னு நாம சொல்ல அதிகாரம் கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா நாலா தம்பிக்க கண்டுபிடிக்க முடியாது சாமானிய மக்கள்லாம் தெரியாது அதனால சரி ஏதோ பெரியவாள் அவங்க கொஞ்சம் போயிரும் போனா பரிசீலனை பண்றதெல்லாம் கொஞ்சம் வேதாச்சும் சிரவணம் பண்ணவங்களுக்கு தெரியும் டாக்டர்களுக்கு தெரியும் உடம்பு எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களும் கொஞ்சம் தெரியும் மற்றவங்களுக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது மொத்தமாக நோய்கள் அவ்வளோன்னு சொல்ல முடியும் அப்படி போல் சிரவண மண்ணாதிகள் செஞ்சவங்களுக்கு ஓரளவுக்காக புரியும் இவன் ஞானி ஞானி இல்லைன்னு ஞானிக்கு தான் ஞானிங்க நல்லா புரியும் சிறுவனம் பண்ணால் பண்ணாது என்னத்தையும் ஞானி எல்லாரும் நல்ல மாதிரி சாப்பிட்றா போ செய்யலாம் இப்போ கேள்வி பண்ணுமா அந்த பாவம் எடுத்து போயிடும் அப்படிங்குறதுக்காது ஆகவே இந்த எதாவது பெரியவாளுங்கனா சரி ஒதுங்கி போகிற உத்தவம் நம்பியும் குறை சொல்லிக்கிட்டுன்னு போகலாம் அப்படி எதாவது சொன்னோம் பண்ணால் அப்புறம் அதை நம்ம ஊட்டிக்கும் வம்பு வந்துடும் அதான் வேண்டியதில்லை எப்படியோ போகிறான்னு போக வேண்டியது உதாசனம் விட்டுவிட்டா சரி அவங்களை சொல்லி நமக்கு என்ன லாபம் வந்து லாபம் கிடையாது இல்லை இதுதான் நான் பாவம் லாபம் அவங்களுக்கு முடிஞ்சால் சாப்பாடு எல்லாம் ஒதுங்கி சேவை பண்ண பெரிய மாதிரி பயன்லாம் ஆனால் புண்ணியம் ஞானிகளுக்கு என்ன சாதாரண மக்களுக்கு செஞ்சாலே புண்ணியம் உண்டு ஞானி செஞ்சேன் இல்லையா அப்ப ஞானு தெரியலன்னாலும் கூட பெரியவானங்கிற பாவங்கள் செஞ்சாலும் சரி உண்டு முடிஞ்சவரைக்கும் உதவி பண்ண வரைக்கும் புண்ணியம் உண்டு கெடுதல் பண்ணவருக்கு பாவம்தான் அப்படிங்கிற ஒரு புள்ளியை ஏன் பார்க்கணும் அதனால்தான் சிறியவர் நிகழ்ந்து செய்த பாவத்தை கொள்வர் அறிவுள்ளவர் அறிந்து பூச்சி தரமலாம் கை கொள்வோம் அடித்தில விஜயமூர்த்தியில் ஒன்றும் போகிறதில்ல எல்லாம் எங்கெங்கேயே பங்கு போட்டு கேட்டுதான் யாரு கொஞ்சம் அப்படி ஞானியுடைய நிலை சொல்லப்படுது அதன் பிறகு சென்ற சரீரங்களில் செய்யப்பட்டு பழத்துக்கு பலனுக்கு வராதிருக்கின்ற கருமம் சஞ்சிதமா இதே சஞ்சித்து கலக்கணும் முன் ஜென்மங்களில் செஞ்சது பலனுக்கு வரல இருப்பில் இருக்கிறது சென்ற சரீரங்களில் செய்து வர்த்தமான சரீரத்திற்கு ஏதுவாக உள்ள கர்மம் பிரார்த்தமாம் சென்ற சரீரங்களில் செஞ்சிருக்கு அது இப்போ வர்த்தமான செயரம்னா இப்போ நிகழ்காலத்தில் உள்ள சீரத்துக்கு விவகாரத்துக்கு அதான் உதவாது அது பிரார்த்தம் பேர் வர்த்தமான சரீரத்தில் செய்து இனி பழத்திற்கு வரப்போகிற கர்மம் ஆகாமி கர்மமாம் ஆகாமியம் தான் இப்போ செஞ்சு இனி வரும் அது செஞ்சில் சேர்ந்துடும் அது சேர்ந்து பிறகு என் ஜன்மத்துக்காக வரும் அது ஞானி சேர்றதில்லை விரோத யாதாத்யம் இல்லாததனால நான் கர்த்தா பக்தி இல்லாதனால பற்றுவதில்லை அப்படியே கிடக்காது இரண்டு பேர் பங்கு போட்டு போறாங்க சாத்த சாமானு சொல்லுகிறாங்க அப்படி இருக்கிறதுனால ஞானிக்கு எந்த விதமான புண்ணியபாவ ஒட்டுதல் கிடையாது அவன் நிரஞ்சனன் நிர்லயன் எது ஒட்டுவதில்லை அசங்கன் சம்பந்தம் இல்லாதவன் என் நிலைய இருக்கு அந்த ஞானம் அடைந்தவனுக்கு இந்த பாவனெல்லாம் உண்டு நான் அசங்கன் இதோட எனக்கு சம்பந்தம் கிடையாது நிரலப்பன் எந்த ஒட்டுலையும் எனக்கு கிடையாது பந்தபாசங்கள் கிடையாது ராவத்வேஷங்கள் கிடையாது நான் நிர்தோஷன் அப்படின்னா என் நிச்சயம் உண்டாகிறேன் லட்சணாவர்த்தி பாட்டில் வர்றதெல்லாம் அதுதான் அந்த இலக்கணங்கள் தான் இதை ஆய் சங்கரர் செய்ததை நம்முடைய கோயிலு மடத்தில் மூன்றாவது மடாதிபதி சிதம்பர சாமி செஞ்சதாக இருக்கோம் இதை கரபாத்திர சிவசா சிவபிரகாஷின்ட்டு மெட்ராசில் வியாசரபாடி மட்டம் ஏற்படுத்தியிருக்காங்க அந்த மதத்தில் வடாதிபதியும் முழுபேற்பா அவரோதமாக தமிழ் பாட்டு தான் அவர் பாட்டு அது ஒரு எண்ணூற்றி எட்டு மந்திரத்துக்கு பண்ணியிருக்காரு அவர் அப்படி செஞ்சிருக்காங்க ஆதிசங்கர் செய்தது வடமொழி சுலோகம் இதே மந்திரங்கள் தான் அதே ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க ஆகவே இத்தகைய அந்த மந்திரத்தை ஆதிசங்கரர் நூத்தி எட்டு பாடலாம் பாடிக்கிறார் அவர் சுலவங்களா இருக்கு சுலவங்களா தமிழ் படுத்திருக்காங்க ஆக அதான் அத நிச்சயம் அவங்களுக்கு உண்டு இந்த நெருக்குணா ஷோத்திரமே சொல்லி பழகுங்கிறது இதுதான் சம்சார்ட்டு ஒன்றுதான் அதை சொல்லி சொல்லி படகுனாக்கான சினிமாத்தான் இல்லையாகவும் நான் வரும் அதுக்காகத்தான் நாம் எதுவும் பூஜைக்காக பயன்படுத்திக்கிறோம் மொழியே அதை அனுபவித்து கொண்டு வரதில்லை அனுபவித்து கொண்டு வர இந்த பாட்டுல சஞ்சீத நாகாமிய பத்தி ஞானத்தின் ஒழிந்த வினைதானே பிராரத்த போகத்தை அளிக்கும் எனில் அதுமேல் உற்ற உடல் உற்பத்தி தனையுமியுறும் என்று உரைப்பில் வருவிதை நுகர்ச்சி கன்றி ஏ முளைக்கு மற்றதுதான் காரணமன்றது போல ஞானே வருகரும நுகர்ச்சி நானே ஒழிவதாகி அற்றமுரு பிறவி மேல் விளை திடுதற்கேது ஆகாதன் பிரியம்புருவர் அறிவரி தக்கவரே அப்படி இருந்தால் பிரார்த்த கர்மம் வறுமையான அவர்களுக்கு மீண்டும் பிறம் உண்டல்லவா பிறப்பு உண்டாக்கொருள் பெற்ற உயர் ஞானத்தால் ஒழிந்த வினைதானே அதிகாரி புருஷன் சர்க்குருவினிடத்தில் கர்வமாக பெற்ற உயர்வாகிய தத்துவ ஞானத்தால் தகித்து ஒழிந்திருக்கின்ற பிராரத்த கர்வமானது பிராரத்த போகத்தை அளிக்கும் எனில் பிராரத்த போகமானது சுதுக்கத்தை தருமாயினும் அது மேலுற்ற உடல் உற்பத்தி தனையும் இயற்றும் அப்பிரார்த்த கர்மமானது இனிவர கடவுதான தேகோற்பத்தியையும் செய்யும் என்று உரைப்பில் வருவிதை நுகர்ச்சிக்கு அன்றியே முளைக்கும் அது காரணம் அன்று என்று கூறின வருத்த விதையானது புசிப்பதற்கு பயன்படும் அல்லாமல் முளை உண்டாவதற்கு அவ்விதையானது காரணம் ஆவதென்றாம் அதுபோல ஞானம் வறு கருமம் நுகர்ச்சியினாலே ஒழிவதாகும் அதுபோல தத்துவ ஞானத்தால் அனுபவத்திற்கு வாரான் என்ற பிரார்த்த கல்வமானது தனது சேடமாகிய பிரார்த்த போகத்தை தத்துவ ஞானி அனுபவத்திலாலே ஒழிவது ஒழிவது அல்லாமல் மேல் அற்றம் ஒரு பிறவி விளைத்திடுவதற்கு ஏதுவாகாது இனி அவனுக்கு அளிதலை பொருந்திய பிறப்பை உண்டாக்குவதற்கு காரணமாகாது என்று அறிவு அறி தக்கவர் இயம்பிடுவார் என்று அறிவினை அறிந்த பெரியவர்கள் கர்மத்தின் இயல்பினை கூறுவார்கள் அக்னியால் தைக்கப்பட்ட வஸ்திரமானது காற்று மரம் வருமளவும் கடாதிருப்பது போல ஞானாக்னியால் ஜெயிக்கப்பட்ட பிரார்த்த கர்மம் தனது சேடமாகிய பிரார்த்த பலபோக பரியந்தம் தேகாதி பிரபஞ்சம் தன் வடிவம் கடாதிருப்பதால் இருப்பதாம் என்று பண்டிதர்கள் கூறுகின்றனர் முன்பு கண்ட்யாம் நிற்பதே சொனம் போல சொல்றீங்க சொப்பனத்தில் வெளியே வந்த சொப்பன பதார்த்தங்கள் இல்ல அப்படி போல சொப்பனம் போலன்னு சொன்னாக்கா ஞானம் வந்த பிறகு மீண்டும் பெரும் தோல்லப்படாதல்லவா கேட்டா சொல்ற தெரிந்தவர்க்கு தோற்றுவது தக்த படம் பால்வாத பரந்த பரந்தம் காரிய பயன்பாடாத என்ற வாரோ அப்படின்னா தெரிந்தவருக்கு தோற்றம் தக்த படம் தக்த தகித்தா எரித்தான அர்த்தம் படம்னா அவசரம் துணி துணி மடக்க வச்சு அப்படி தெரிஞ்சவருக்கு தோல் தக்த படம் போல் வல்லால் பரந்த சகம காரியத்தில் பயன்படாது என்ற வரும் விசாரமான உலகமானது பிறப்பிறப்பு உண்டாக்குறது காரணமாக ஏன் பிடிச்சோன்னா வர தேதி மேலே போயிடுது அதான் காற்று அடித்தாக எப்படி அது கலங்கி போயிருமோ அது தோற்றம் உண்டு அடிப்போல் விஜயமுத்தி வர ஆகவே காத்து வரும் போ வர நடக்கும் என்பது கருத்து ஆகவே இந்த மேண்டல் வெட்ட மேண்டல் பாருங்க அது சாம்பல் தான் அது எரிஞ்சு போச்சு அவன் எரிச்சிக்கிட்டே இருக்கும் தொட்டு பாருங்க போய் சாம்பா அது வரைக்கும் காரி அப்படி போல் இந்த பிரார்த்தமான அப்படித்தான் பாரதத்தில் இத்தம் முடிஞ்சது அர்ஜுனா சேகர் இறங்க இறங்கு அப்படின்னாரு கண்ணன் என்ன ஆதரவு படுத்திருக்கீங்க இறங்க பரஞ்சா இறங்கினு ஒரு குதிச்சிட்டாரு தேர் எல்லாம் போச்சு என்ன இப்படி வருது எல்லாம் சாம்பலாக போச்சேன்னா ஏற்கனவே எரிஞ்சு போன தேர் நான் உட்காந்துருக்கிறதுனால அது இருக்கு என்ன அன்ன அன்னைக்கே போயிருக்கு ஏன்னா பல பேரும் பல ஆயுதங்கள் போட்டு எரிச்சிட்டாங்க பிற மாசுரை போட்டு எரிச்சா போட்டாங்க நான் உக்காந்துருக்கேன் என்னது தெய்வ சக்தி கொள்ள நான் நான் உக்காந்துருக்கேன் அதனால நான் தாங்கிச்சு முடிஞ்சு போச்சு இல்லை தேர் போனது தான் நீ இறங்கு நீ கொஞ்சம் இறங்கல என்னக்கா நான் இருந்தால் போச்சு நான் முதல்ல இறங்கக்கூடாது நீ தான் முதல்ல இறங்குனா அது எதுக்கு இந்த திஷ்டாந்தம் தான் அது பகவான் எப்படி இருக்கிற வரைக்கும் அது இருந்தது அது போலக்கு பிரார்த்தமாக பவான் இருக்கா போற வரைக்கும் அதார்த்தா பகவான் அது இருக்கிற வரைக்கும் இந்த பிரார்த்தம் ஆகிய விவகாரம் நடக்கும் அர்ஜுன் விவகாரம் பண்ணலாம் அது வரைக்கும் அப்புறம் போயிடும் அப்படின்ட்டு பாரதத்தில் வியாசனத்துக்கு உடன்பாடான சம்பவங்கள் யாராலும் வச்சிருக்கார் வியாசன் அதெல்லாம் இளைமுறைக்காக இருக்கு அதை பத்திக்குள்ள வெளிப்பாடு அதிகமா இருக்காது ஆனால் ராமாயணத்தில் அத்தியா ராமாயணம் எழுதியிருக்காங்க அது அதில் வந்து இப்போ அதேத்துக்கு உடன்பாடாக எழுதுக்கிட்டு அவங்களும் படிச்சிருக்க முன்னாடி இருக்கு இருக்கலாம் புத்தகம் அப்படி வியாசரும் வால்மீகியும் வே வேதந்ததே மறைவாக தான் வச்சுருக்காங்க பூரா அது அப்படியே தெரியும் எல்லா சாஸ்திர கார்த்தாங்களும் அப்படி தான் திருக்குறளில் பாருகளை வேந்த போல மறைமாதான் இருக்கும் இல்லாமல் இருக்காது அது வேண்ட கருத்து தெரியாததுனால பல்வேறு கருத்துக்களாக அர்த்தம் பண்ணுறாங்க அப்படி தான் பண்ணுவாங்க வேந்த படித்தவங்களுக்கு அந்த கருத்து நல்லாவே விளங்கும் ஆகவே ஒவ்வொரு சம்பவமும் அத்வைத்து கொண்டு போகிறதுக்காக இந்த சம்பவங்களை வைத்து தான் சொல்லியிருக்காங்களோடைய வேறு கிடையாது கருணன் அவன் அஞ்ஞானி அவன் அம்மாவனால நான் இந்த அம்மான்னு தெரிஞ்சுக்கிட்டான் அப்படி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு நான் பாலோர்களுக்கு நான் சத்திரியன் இப்போது தேர்வட்டி மகனாக இருக்கிறேன் என்ன பவனையெல்லாம் போயிடுச்சு அவனுக்கு போன பிறகு அவன் சந்தோஷம் உண்டு ஆனாலும் கூட மீண்டும் அவ்வளோ சேரலை சேராமே தன் கடமை செய்கிறான் அப்படி போல் ஜீவன் முத்தி அடைந்த பிறகு கூட கடமை செய்வது அர்த்தம் அதுக்காக கடை விட மாட்டாங்க அப்போது இதெல்லாம் என்ன லாபம் அவனுக்கு உள்ளூரில் சந்தோஷம் உண்டு நான் சத்திரியன் அப்படிங்குறது எப்பயோ தெரியுதுனால செத்து போன பிறகு நீ மகன் அழுகுனு வந்து அப்ப உலகம் தெரியட்டும் அப்படிங்குது அது போல ஞானிங்கிறவன் செத்தவருதான் தெரியுங்கிறார் அது எப்படி தெரியும் ஞானி அத்தவருகன்னு சொன்னா அவனுடைய சரிய உயிரான வெளிய போறது இல்லை இங்கே உள்ளயே ஸ்வரூபத்தில் இறந்து போகுது அப்ப சோதனை பண்ணி பாத்துக்கோங்கன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு அதாவது வெளியே போகும்போது ஏதோ எதாரத்த வெளியே போயணும் கண்ணு அது முக்கியத்துவம் பாலம் சொல்லப்பட்டிருக்கு கழுத்து கீழே போயிருந்தேன் அது பாவ ஜென்மங்கள் கழுத்து மேலா துவாரங்களில் போனால் புண்ணிய ஜென்மங்கள் போயிடும் கழு ஜனி மூக்கு அதில் செளி வந்திருக்கும் வாய் திறன் சில பேர் இருக்குது காதெல்லாம் இதெல்லாம் மேல் கீழே மட ஜலத்துக்கு அாரத்திலும் போகிறது உண்டு தொப்புள் வரிச்சியும் போகிறது உண்டு இதுக்கு மேலே பதமூத்தி அழியர்களுக்கு பிரபணந்திரம் இங்கே வெடித்து போகும் இங்கே கொஞ்சம் வெடிச்சு வெடிப்பு தெரியும் அந்த தடையை பார்த்தாங்க அதுக்காக இங்கே வீரசைவ தேங்காய் உடச்சு போடாது ஓட்டைக்குள்ளே பண்ணி போடாது முதல்ல அந்த அதில் அப்படியே வெடி போட்டு தானாக ஓட்டை பண்ணால் கேள்வி பண்ணாங்கன்னு தேங்காய் மூலமாக அதை ஓட்ட பண்ணுறது அம்மியை மீதும் அருந்தி பார்க்குறாங்க கல்யாணத்தில் பார்க்குறாங்களா அப்படி போகிற சடங்கு அப்படி வேகம் அடைக்கிறது அப்படி போல் பிரமையாக போகிறதாக ஒரு சம்பிரதாயம் இதெல்லாம் அடப்பட்டுருக்க ஞானிக்கு எல்லாம் அடப்பட்டு உள்ள சைடம் போயிடும் இது உயிர் அந்தந்த சூச்சபூதங்கள் அது இந்திரியங்கள் போயிடும் தோழ சீரம் அடங்கி போயிடும் அப்புறம் இப்போ சஞ்சிதம் போயிடும் அந்த அந்த கண்ணம் பஞ்சபூதங்கள் தன் மாத்திரைகளாக ஓடிங்கி போயிடும் இப்படி வரும் பிரதிபத்தோடு சேர்ந்துடும் இதெல்லாம் இங்கே அங்கேயும் பிம்பம் இருக்கே இல்லையா சைதன்யம் விட சேர்க்கில்ல உடச்சு என்ன பிரம்மையாக தான் அது ஒருத்த உபச்சாரம் ஒருத்தன ஐக்கியம் ஆயிடுது அது விடியாக உச்சின்னு அப்போ சுதாரம் பண்ணி பார்த்துக்குவோம் கிராமம் எல்லாம் அதுபோல் இப்போ செத்த பிறகு அங்கே அம்மா வந்து அழுக ஏன் மகன் அப்படின்ட்டு அது என்ன மகன் எப்படி எப்படி ஆகணும் மாதிரி இப்போ தான் சொன்ன சின்ன வயசில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி அந்த போட்டியில் வச்சு அந்த பெட்டி தான் அந்த கூட கட்டிக்கிட்டேன் பாருங்கோ அப்படின்னு எல்லாம் சொன்ன பிறகு அப்போ இத்தனை நாள் ஏன் சொல்லலை அப்படி இத்தனை எனக்கே தெரியாது கடவுராஜன்தான் தெரியும் ஆனால் அவன் வந்து யுத்தம் முடிகிற வாக்கு வாங்கிட்டான் நான் என்ன பண்ணுறது அதுக்காக சொல்லலை இப்போது அதுவோடு மட்டுமில்லை செத்த எனக்கு எல்லோரும் தெரிய மாதிரி செய்யணுமென்னு கேட்டுக்கிட்டேன் அதுக்காக சொன்னேன் அப்படின்னு அந்த மாதிரி சமான் சொன்னது அதனால் தர்மர்களிடம் சாபம் போட்டாராம் பெண்கள் எடுத்து ரகசியம் தங்கப்படாதுன்ட்டு அதான் பொம்மனு சொல்லிவிடுவாங்களா ரகசியம் சொல்லப்படாது தங்காதுன்ட்டு அப்படியே சாபம் போட்டுருக்காராம் ஆகவே பிறகு அந்த வரம் கொடுத்ததுனால சொல்லலை அப்படியே அந்த மாதிரி சமான் சொன்னது ஏன் அந்த வரம் கொடுத்தேன்னா ரெண்டாவது பானம் போடப்படாதுன்னு நான் மரம் கேட்டேன் அப்போ நீ எந்த வரம் கொடுன்னு கேட்டான் அப்போ நான் பதில் எதாவது கொடுத்து வேணும் அதுக்காக தான் அர்ஜுனன் போயிருப்பான்லவா அப்படின்னா தான் சரி வாய் முடிக்கிட்டாங்களாம் அப்படிங்குற தோலக்கதை சூழ்ச்சம் கதை இதுதான் என்னன்னா அந்த ஞானி விஜயமுதி அடையும் போது எல்லாம் அடப்பட்டு இருக்கும் அது போல இவன் செத்தப்பருதா தெரியுது எல்லாருக்கும் குதிப்பு அது போல செத்தப்படுதான் இவன் ஞானிதான் என முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற கருத்தை எல்லாம் பாரதத்தில் பார்க்கலாம் எத்தனையோ கருத்துக்கள் இருக்கு பாண்டவர்கள் திரௌபதி ஒரு என்ன ஒரு பொன்னாட்டுனா மனசு அஞ்சி மூலம் செயல்படுதுன்னு அர்த்தம் பாண்டவர்கள் அஞ்சி இந்திரியங்கள் திரௌபதியா மனசு மனசுக்கு அஞ்சு இந்திரியர்கள் தேவைப்படுது அப்படி போல அஞ்சு பேருட்ட திரௌபதி இருக்கான் ஒரு பண்டாட்டியா இருக்காங்க அரசா அப்படிதான் அர்த்தம் தேவைப்படும் இருக்கு யாத்திரைகள் உடம்புதன்னில் நுகர்வாம் அவற்றின் அதிகிருதாகி அறைந்த நுகர்வினதுதான் லோக யாத்திரைகள் அநதிகரித்துரு நரற்கேயோர் உடம்புதன்னில் செறிந்து நுகர்வாம் அவற்றின் அதிகிருதராகி சிறந்த மா பொருளர்கித்தசங்கை உடம்பில் உறைந்தளவுடாதின்றிதலால் ஒருவனுக்கின் கிழமை முதற் பிறந்திடினும் அவனுக்கோர் நின்ற பெலாகும் என உணர்ந்திடுக தெரிந்தேன்டாமல் நூற்றி அறுபத்தொராது பாட்டில் ஞானிக்கும் அதிகாரி புருஷருக்கும் பிரார்த்த கர்ம பேதம் இதன் பொருள் அறைந்த நுகர்வினை அதுதான் முற்கூறிய அனுபவித்தற்குரியதாக இருக்கின்ற அந்த பிராரத கர்மம் லோக யாத்திரைகள் அனதிகரித்து ஊறு நடக்கேன் விதி நிஷேத வடிவ லோகாச்சாரம் என்னும் உலக நடைகளை கடந்திருக்கின்ற ஞானிகள் ஆகிய அவருக்கு ஏவோர் உடம்புதன்னில் செறிந்து நுகர்வோம் கர்மத்தால் பொருந்திய ஓர் சைரத்தில் இருந்து பிராணானது வேறு சரியோ அல்லது வேறுலோகத்திற்கோ செல்லாமல் உலையிரும்புண்ட நீர்வோல் துரியமா யூவா என்ற சுரூபத்தில் இறந்து போமென்றபடி பொருந்தி அனுபவித்தற்கு உரியதாம் அவற்றின் அதிகரிதல் ஆகியும் விதி நிஷேத லோகாச்சாரங்கள் என்னும் உலக நடைகளை கடந்திருக்கின்ற ஞானிகளின் மேம்பட்டவராய் சிறந்த மாபொருடருக்கு நற்குண நற்செயல்களால் சிறப்புட்டிருக்கின்ற வசிட்ட பீஸ்மர் முதலிய அதிகாரி புருஷர்க்கு ததசங்கை உடம்பின் உறைந்து அல்லது தேர்ந்திடாது பத்தென்னும் இலக்கமுள்ள உடம்பில் அல்லது பல சரீரங்களில் பொருந்தியது பொருந்தி அனுபவித்தாலன்றி பிரார்த்தகரம் ஒழியாது என்று கூறப்படுவதாயினும் மறைப்பு இன்றி உறுதலால் அதிகாரி புருஷருக்கு அகம்பிரம்மாஸ்மி என்னும் தத்துவ ஞானத்தில் அஞ்ஞான சந்தேக விரிதங்களால் மறைத்தலின்றி அச்சரீரங்களில் பொறிந்து அச்சரீரங்கள் அவர்க்கு ஒருவனுக்கு இளமை முதல் இங்கு பேதம் பிறந்தடினும் ஓர் புருஷனுக்கு அவனது சரீரத்தில் பால்யம் முதல் கவமாரம் எவ்வளம் விருத்தம் பல பேதங்கள் இவ்வுலகில் உண்டாயினும் அவனுக்கு அவனுக்கு அச்சரீரம் ஓர்மேல் என தெரிந்து உணர்ந்த இதும் என்று அவ் அதிகாரி ஒரு சிலது பிரார்த்த கர்மத்தின் பயனை நீ ஆராய்ந்து அறிவாயாக வணக்கம் வசிட்டர் பேஸ்மர் முதலியோர் அதிகாரிகளாய் இருந்தமையால் அவர்களுக்கு பல ஜென்மங்கள் உண்டாயின ஏனெனில் அதிகாரி புருஷருக்கு ஒரு கற்ப பயந்தம் இருக்கின்றது கற்பம் முடிந்தல்லது விவேக மோட்சம் உண்டாவதில்லை கற்பத்திற்குள்ளேயே அவர்களுக்கு இச்சையின் வெளியால் பல சரீரங்கள் உண்டாகின்றன அங்கனமாயினும் ஆத்மஸ்வரூபத்தில் அவர்களுக்கு ஜனன மரண பிராந்தி உண்டாவதில்லை அதனால் அவர்கள் ஜீவன் முத்தர்கள் இந்த அதிகாரி பொருஷர்களின் விவகாரங்கள் அனைத்தும் பிறருடைய உபதேச நிமித்தமேயாம் என்று விசாரசாகரம் ஏழாம் தரங்கம் கூறுவதாம் இதில் ஜீவன் முத்தர்கள் என்பது இந்த மனித ஜெனீரத்தில் இருந்து கொண்டு ஒரு நிஷ்காம பரிபாக நிஷ்காம நாலு கிருவைகள் மூலமாக ஞானத்தை அடைகிறாங்க இது ஒரு பகுதி விசேஷம் என்னன்னா சில பேர் பத்து சரீரம் அப்படிங்குற ஒரு கணக்கு இது இல்ல பல செயல்கள் அர்த்தம் அப்படி போல அநேக செயல்கள் எடுக்கிறது உண்டு இது அதிகார புருஷன் பேருத்தர் பீஸ்மர் அதிகார புருஷன் சொல்லப்படுறாங்க என்ன வேலை இவர்களுக்கு வாத்திய வேலை தான் உதயசமன்றம் தான் வேலை அவர்கள் தங்களுடைய இச்சையின் காரணமாகவோ அதாவது ஜீவனுடைய பரிபாவத்தின் காரணமாக பிறவைகள் பல வரும் வாழ்க்கத்தில் புசுந்தர் வேதியில் வருது இல்லை எட்டாவது ஸ்டாரே வருக அப்படின்னா அவர் எட்டாவது ஏழு ஏழு ஜென்ம எழுத்துக்கார அவர் அப்படி போல இவர்களுக்கு பெரிய உண்டா பிறப்பு பிறப்பு உண்டாகுது அப்படி உண்டானாலும் கூட மறைப்பில்லை சொல்றார் சொல்யவன் குமாரி பூர்வம் நான் கிழவன் என்ற பருவங்கள் மாறுவதை ஒருவன் தான் உணரலாம் நாலு பேர் அஞ்சு பேர் அப்படி போல ஒருவன நான் ஒரு அதிகாரபுருஷ்டோடு பல சரீரங்கள்லயும் இருந்தால் மறப்பு இல்லையா அப்படி ஒரு சாரார் அது ஒரு மோதம் வச்சிருக்கம் அவதார புருஷர்கள் ஆயுஷங்கர் அவதார புருஷர் அவர் உபதேசம் தான் வந்தது அப்படியும் இருக்கு சில அவதார புருஷர்கள் துஷ்டிக்கிற சிஸ்டபரிபாலன் இதே அதுதான் இருந்தாலும் மன்னர்களை வர்றது கண்ண அப்படி மன்னர் ராஜாக்களுடைய துஷ்டர்கள் ராஜாக்களை ஒழித்து நல்ல ராஜாக்களை ஆதரிச்சார் அவர் அப்படியே உண்டு அதான் ராமேஷ்ணவர் உதாரணம் சொல்லுவார் ராஜாவானவர் அங்கே தம்முடைய ஆட்சிக்கு உட்பட்ட அல்லது தம்முடைய பக்கத்தில் உள்ள ஆட்சிகள் பக்கத்தில் உள்ள அண்டை ராஜ்யங்கள் இவர்களிடத்தில் எல்லாம் நேசியப்படி வச்சுக்கிறேன்னு சொன்ன சாதாரண கழகங்களாக இருந்தால் சிப்பாயில் அனுப்பி அடக்கிறது கொஞ்சம் பெரிய களங்களாக இருந்தால் மந்திரி பெருதானே அனுப்புவது இன்னும் பெருசாக தானே போகிறது அப்படின்னு சொல்கிறது அப்படி போல் காரிய பெருமைங்களே அவதாரம் பண்ணுறது சில காலங்களில் உண்டு அதை பத்து அவதாரங்கள் சொல்லப்பட்டுருந்தேன் இன்னும் தினி அவதாரங்கள் அதில் உலகில் நடக்கிறப்போ அந்தந்த காலத்து அவதாரம் இருக்கு அதில் சதவீதம் உண்டு கலைகள் போரண கடைகள் நிரம்பியது தான் கண்ணபுரான அவதாரம் அதெல்லாம் குறைச்சல் அது அவ்வளோதான் அதுக்கு அந்த உபாதியிடம் கொடுக்கும் அதுக்கே சொல்லு கார் வாகனங்கள் வாங்குறாங்க ஒரு வாகனத்துக்கு ஒரு பவருக்கு தான் கொடுத்துருக்கேன் அது போய் ஓட்ட முடியாது இன்னொரு வாகனத்துக்கு அதிக பவர் கொடுத்தா அதுமே ஓட்டலாம் கம்பெனி தான் அவ்வளோ தயார் பண்ணி அனுப்பிறான் அதுபோல் அவதார பொருட்களுக்கு உபாதி அவ்வளோதான் இருக்கும் உதாரணமாக பரசுராமருக்குள்ள தன்மை குறைவுதான் ராமருக்குள்ள தன்மை அதிகம் அப்படி ராமருக்குள்ள தன்மையோட கணவரானுக்கு அதிக தன்மை சர்வீச்சு வெளிப்படுது முதல்ல அவதாரம் ராமண அவதாரம் அதுல குறைத்ததுதான் பலச்சக்கர கீழே இருக்கிறவரும் அதோடு சரி கொஞ்சம் கொஞ்சம் நரசிம்ம அவதாரம் இரண்டே சம்பாரம் பண்றதோடு சரி இப்படி சில அவதாரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்படி ஒரு இப்படி பல பிரிவுகள் இதே ஜீவன் புத்தர்கள் அது பல பிரிவுகள் அதெல்லாம் நாலாம் அஞ்சாம் ஆறாம் பூமி ஏழாம் பூமி இப்படி அதுலயும் விஜய புத்தி சமமாக இருந்தாலும் ஞான சமமா இருந்தாலும் சூசாரம் உண்டு எத்தனை பிரிவுகள் தான் இருக்கு பாருங்க அடிக்குது அதுதான் ஈஸ்வரன் காரணப்புறம் அதில் பிரதிமிச்ச உடனே விசாரம் பண்ணாரா ஆத்தான் ஏன் இங்க இருக்கேன்னு யோசனைக்கு நான் பிரம சரவந்தான் இது மாயில பிரதிபிச்சிருக்கேன் இப்போ ஆனது அடிகல் சாமர்த்தியோடையது சத்துவத்தில் நான் பிரதிபிச்சிருக்கிறதுனால எனக்கு எல்லா விலங்கு போச்சு இந்த உபாதி காட்டு விட்டது எப்படி அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்தவங்க நல்லா சொல்லிக் கொடுத்து போயிடுறாங்களா இப்படி சந்தன கலெக்ட் பண்ணுங்க அப்படி போல சத்து சம்பந்தப்பட்டவர்கள் சாமர்த்தியம் இருக்க எல்லாம் வெளிப்பட்டு போச்சு அந்த உபாதி உபாதிக்கு அப்புறம் இஷ்டத்துக்கு பரணாமடையுது இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு அதை வச்சுக்கிட்டு அவர் இஷ்டத்துக்கு ஆட்சி பண்ணார் கா காரிப்பூக்கலாம் வர்றார் அப்புறம் அதை வச்சுக்கிட்டு ஜீவன் உற்பத்தி பண்ணுறார் ஏன்னா அவித்து பல செயலர் இருக்கிறதுனால ஒவ்வொரு வித்திலையும் ஒரு பிரதிபத்துக்கு ஜீவன் பேரு இப்போ தமிழகம் ரெண்டு பேருமே இருக்கு ஆவணம் விஷயம் பண்ணு அப்புறம் மறைப்பது இது வந்து உலகமாக பரிணாம அடையுது சூச்ச பஞ்சபோதம் சோழ பஞ்சபோதங்கிற அது சுவரங்கள் நான் சோழ சுவாச செய்கிறங்கள் அந்த சோழசங்கள் எழுகை பிறப்பு எண்பத்தி நாலு ஜீவபேதங்கள் எத்தனை தான் செய்கிறது அத்தனை விளையாட்டு இது போலன்னா குயவன் புத்தி சக்தி உடையவன் மண்ணு சாமம் இது பரணாவதோட கண்டுபிடிச்சிட்டான் பாருங்கள் எத்தனை தான் செய்கிறான் ஒன்றா செய்கிறான் பொம்மைகள் செஞ்சால் அனந்த கோடி பொம்மைகள் கண்காட்சி மண் பொம்மை சட்டி முட்டி கண்டுபிடிச்சம் அந்த மண்ணிக்கொண்டு இப்படி இப்படி செஞ்சா முடியும்னு கற்பனை பண்ணி செய்யறான் அது போல இங்க அனந்தங்கூட ஜீவர்களை ஈஸ்வரன் செய் அந்த ஜீவனில் இருந்து துக்கப்பட செய்கிறார் மறைப்பின் காரணமாக மறுபடியும் விடுபடக்கூடிய நிலையும் உண்டாக்கிட்டார் மனித விடுபடக்கூடிய வாய்ப்பும் கொடுக்குறார் மற்ற இது கிடையாது அப்புறம் அதிலே தாரதமியங்கள் ஏன்னா அவ்வளோ பரிணாம அடைய அந்த மயனுடைய அம்சந்தான் மனசு அவசங்கள்லாம் இருக்கு இது சூட்ச பஞ்சபுரத்தில் வந்தாலும் கூட அந்த அம்சம் இருக்குதில்லை மயன் அம்சம் நல்லா வெளிப்படுது அதனாலதான் இந்த வெகுத பரணாமயம் மனசில் இருக்கு மனதில் இருக்கின்ற வெகுத பரிணாம யோகத்தை வைத்துக்கொண்டு மயனுடைய பரணாமய நிர்ணயிக்கலாம் அது உதாரணம் சொப்பனம்தான் சொப்பனத்தில் பாருங்க எத்தனை பரிணாமம் அடையுது அந்தங்குடைய பரிணாம அடையுது சொப்பனத்தில் அவ்வளோ பரிணாமத்துக்கு அங்கே மனசு சம்பதிக்குது மனசு அரிசூட்சமாக தான் இருக்கு அது காற்று வித்தையே பெரிய வித்தியா இருக்கு அதே போல ஈஸ்வர மனசு அதிசூட்சம்தான் அவரு இந்த மாய வச்சுக்கொண்டு பட பாடப்படுத்துறாரு துக்கம் கிடையாது ஆனந்தம் தான் சொன்னா பொய்பொருள் அப்படிங்கிறது தான் நாம மெய்ப்பொருள் நினைக்கிறேன் அவர் போல நமக்கு ஞானம் வந்துருச்சுன்னா துக்கம் கிடையாது சின்ன குழந்தைகளுக்கு நிறைய சாமான படக்காரர்கள் வாங்கி கொடுத்துருவாங்க பாருங்க அந்த பொம்மைய அனுகூலமா இருந்தா கொஞ்சம் அனுகூலம் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கு முத்தம் கூடுறதுதான் பெருசாக தூக்கி போடுறது அப்புறம் அதே கூட அனுகூலமா தெரிஞ்சதுன்னு அது கண்டுபிடிச்சிக்கிறது தான் அவர் தூக்கி போறதுதான் அப்படி அந்த குழந்தைக்கு ஒரே குழந்தை ரெண்டு குழந்தை சண்டை வந்துடும் ஒரே குழந்தான் இஷ்டத்துக்கு விளையாடுறது தான் அதே போல ஒருவர் இஷ்டத்துக்கு விளையாடுறாரு அதனால நம்மளும் விளையாட்டு பொம்மைகள் நாம தூக்கி போடுறாரு எடுக்கிறாரு எல்லாம் செய்யறாரு நாம் என்ன பண்ணாலும் குவியோ முறையும் கத்துறோம் அந்த பொம்மையில் கத்துதில்லை மிஷின் சாய் குடிச்சா குரல்ல கத்துது எதுக்கு சொல்றதெல்லாம் இந்த மாதிரி உண்மை தெரிஞ்சுக்கிட்டா மனதுக்கு ஒரு சாந்தி சரி நாம ஒரு பொம்மையாக தான் இருக்கோம் அந்த பொம்மையை அவர் விருப்பத்துக்கு ஆட்டி படைக்கிறார் எந்த அடிப்படையில் புண்ணியபோ அடிப்படையில் சொப்பனத்தில் வாசை அடிப்படையில் பரணாம அடையுது ஜாகராவது ஈஸ்வரர் சீட்டி அவர் பிரணாமம் பண்றார் அந்த பரிணாம யோகத்தை வைத்து கொண்டு விளையாடுறார் இது பிரார்த்த அனுசாரம் நாம் செஞ்ச புண்ணிய பாவத்துக்குடாக விளையாடுறார் இதை நான் உணர்றதில்ல ஐயோ வந்துருச்சையே வந்துருச்சேங்கிறோம் அப்புறம் வந்துடுச்சுன்னு சொன்னாக்க தலைகால் தெரிய வாடுறோம் கொஞ்சம் ரூபாய் சேர்ந்தோன்னா அது வச்சுக்கிற தெரியதில்லை வச்சுக்க தெரிஞ்சவர்களுக்கு பா காசு பணம் சேர்றதில்லை புத்தி இருந்தால் பணம் இல்லை பணம் இருந்தால் புத்தி இல்லை ரெண்டு பிறகுகள் அபூர்வம் எங்க இருக்கும் எப்படி இருக்கு மாய காரியம் பாருங்க ஆகவே ஒரு பரிணாம யோகத்தை உடையுது இது ஈஸ்வரனுடைய விளையாட்டு சரி அந்த விளையாட்டு பொம்மையில நாம் வரணும்னு நம்ம நிச்சயம் சரி விளையாடுறது விளையாட்டுல பொம்மையா செய்வோம் சாந்தம் ஏற்படும் ஆகவே அடிப்பட்ட சாமர்த்தியம் தான் அதெல்லாம் தான் ஞானிகள் ஒரு ரகம் அந்த ஞானத்திலேயே அதிகாரப்பூரிசல் ஒன்றும் அவதாரப்பூரிசல் ஒன்று அதிலே பல பேதங்கள் எத்தனை பேருனா மடையது பாருங்கள் ஒரு பருன்னா ரெண்டு பருமனாகும் இந்த சின்ன சின்ன பூச்சிகள் கண்ணு தெரியாத பூச்செல்லாம் இருக்குது அது பாருங்கள் உற்பத்தி ஆகிறது எப்படி ஆகுது கண்ணுக்கே தெரியல புதுக்கான பார்த்தா எழுஞ்சிகிட்டு கிடக்குதுல்ல நம்முடைய ஒரு சொட்டு மூத்திரத்தில் எத்தனையோ பூச்சி இருக்கேன் புழுக்கள் இருக்கேன் மலம எ சுவனம் பண்ணும்போது விளையாட்டு ஒரு வேடிக்கைன்னு வச்சுக்கணும் அதாவது கம்பர் பாட்டார் அவர் வந்து அவர் தலைவர் அண்ணவர்க வந்து அடிப்பட்ட ஒரு நிலை இருக்கு நிலையில பார்க்கும் போது இந்த மயுடைய சாமர்த்திய நினைக்க நினைக்க உதாசனம் மனசில் அமைதி உண்டாகும் அதுக்காக தான் கொஞ்சம் சொன்னது எப்படி சொல்லு சரி நாம ஒரு ஈஸ்வரன் விளையாட்டு பொம்மையில ஒன்னு இருக்க இருக்கோம் இந்த பொம்மை எப்படி வேணா குதிக்கட்டும் ஆடட்டும் பாடிட்டோம் நாமனு மாதிரி சாட்சியா இருப்போம் அப்படி பிரிச்சுட்டோம்னா சந்தோஷம் வந்துடும் விவகாரம் நடக்கட்டும் எதுவுமே விவகாரம் ஒருத்தருக்கு ஒரு பொம்மைக்கு ஒரு தாமர்த்தியும் இருக்குல்ல அப்படி போனால் நாம ஒரு பொம்மை சரி நாம நடக்கட்டும் பாட்டு பொம்மைக்கு இங்க வியாபார பொம்மை இது தொழில் பொம்மை இது குமஸ்தா பொம்மை இது ஆத்தியர் பொம்மை பொம்மைக்கும் அவை குண்மை சாதிக்கும் உடலின் வினைக்கும் ஒன்றொன்று விரோதம் உண்மை ஞானிக்கு நுகர்வெங்கில் கெடு கனவு முதலாவற்றுள் மைதுநாதிகளாம் கேடி நுகர்வாதல் போல் பிராரத்த போக விடயங்கள் உண்மையால் அழதாகாதென்னும் விதியின்மையால் நுகர்வும் உணர்வும் உன்முரணாவால் போக சித்தி ஞானியா உள்ளவர்கள் மித்தியன்னு பார்க்கும்போது அவர்களுக்கு இந்த போக பாக்கியங்கள் கிடைக்குமா அப்படிங்கனாக ரெண்டுமே வித்திய பாவனை உண்டு அனுபவிக்கிற பாவனை உண்டு வளக்கலாம் இருக்கும் விடயங்கள் அனைத்தினுக்கு மாயா பிரபஞ்சமயமான நாம்ரபு விஷயங்கள் சர்வத்திற்கும் இனிமை சாதிக்கும் மெய்ஞானம் தனக்கும் மித்யாத்துவ நிச்சயத்தை சாதிக்கின்ற உண்மையான தத்துவத்திற்கும் அவைக்கு உண்மை சாதிக்கும் உடலின் நுகர்வினைக்கும் அவ விஷயங்களுக்கு சத்தியத்துவத்தை சாதிக்கின்ற ஜீவர்கள் சரீரத்தில் இருந்து சுகதுக்கங்களை அனுபவித்தற்கு ஏதுவாயுள்ள பிரார்த்தத்திற்கும் ஒன்றற்கு ஒன்று விரோதம் உண்மையினால் ஞானிக்கு நுகர்வு கனவு முதல்வற்றுள் பரஸ்பரம் வேறுபாடு இருந்த இருத்தலினால் தத்துவ ஞானிக்கு எவ்வாறு பொருந்துவதாம் என்று வினவாயின் தத்துவ ஞானமின் கெடுதற்குரிய பிராதிபாசிக சொப்பனம் இந்திரஜாலம் முதலியவற்றில் உள்ளாம் மைத்ரநாதிகள் கேடு இல் நுகர்வு ஆதல் போன ஆண் பெண் உணர்ச்சியும் புலி பாம்பு முதலியவற்றால் பயமும் கல்கண்டு பலாதிகளை உண்டு சந்தோஷமும் கெடாத நிசமானுபவம் ஆதல் போலாம் வியாபகாரிக பிராரத்த கரும போகானுபவ நிமித்தமான விஷயங்கள் உண்மையாய் அல்லது ஆகாது என்னும் சத்தியத்துவ தரிசனம் உண்டானால் உண்டானால் அன்றி பொருந்தாது என்னும் விதியின்மையால் நுகர்வும் உணர்வும் முரணா நைவமில்லாமையால் பிராரத்த கர்மம் போகானுபவரும் தத்துவ ஞானமும் விரோதமான என்றான் விளக்கம் மித்தையான சொப்பன முதலியவற்றிற்கும் சத்தியமான மைதுநாதி போகத்திற்கும் விரோதமில்லாமை போல மித்தையான பிராரத்த கர்ம போகத்திற்கும் சத்தியமான தத்துவ ஞானத்திற்கும் உருவாதம் இல்லையா ஆனால் தேகாதிகளின் ஸ்திதிக்கு ஏதுவாகிய சகாமிய கர்ம வடிவ பிரார்த்தத்திற்கும் நிஷ்காம கர்மஜன்னிய ஞானத்திற்கும் பிதாவினது சகோதரனுக்கும் சகோதரனது புத்திரனுக்கும் போல பரஸ்பரம் சினேகம் உண்டு இதில் போகானுபவம் ஞானிக்கு கூடுமா அந்த மிச்சம் நிச்சுக்கிறானே அப்படின் சொன்னால் சொப்பனத்தில் போகானுபவங்கள்லாம் இருக்கதான் செய்யுது ஆனால் மித்திய தான் மித்தைன்னு எப்போ தெரியுது ஜாகரத்தை வந்த கூட தெரியுது இப்போ ஜாக்கரவாசை வந்த ஞாபகம் போது அந்த ஞாபகம்லாம் வரும் சத்தியமாக தான் இருந்தது போக அனுபவம் சத்தியமாகதான் தோற்றுச்சு இப்போ வந்து மித்தியாக தோற்றுறது ஆகவே இது வாஸ்தவம் அல்ல ஏன் நிச்சயிக்கிறோம் சொப்பனம் வாஸ்தவம் இல்லை சொப்ப நிகழ்ச்சிகளும் வாசம் இல்லை ஏன்னு நிச்சயிக்கிறோம் ஆனால் நிகழ்ச்சிகள் உள்ள உணர்வுகள்னால் சத்தியமாக தோற்று அப்படி போல் ஜக்கராவாசையில் வரக்கூடிய இந்த உணர்வுகள் அதாவது நிகழ்ச்சிகள் போக அனுபவங்கள் சுதுக்கங்கள் இவை அனைத்தும் மிச்ச நிச்சயம் ஞானி கொண்டு இருந்தாலும் கூட அது அனுபவிக்கும் போது தற்காலிகமாக அந்த சத்தி புத்தி வரும் அப்படி வரலான்னு சொன்னால் காரியம் நடக்காது வேஷம் போட்டு ஆடுறான் பொம்பளை வேஷம் போட்டு ஆம்பளை ஆடுறான் நடியில் நடித்தாலும் கூட அவன் தற்காலிகமாக பொம்பளைங்கிற பானம் வந்தால் தான் நடிப்பு சிறப்பாக இருக்கும் ஆம்பளை தான் ஆம்பளை நினைச்சுக்கிட்டே இருந்தான் பொம்பளை பானம் வராது சொல்வாங்க அரசால் பொம்பளை பானை நடிக்கிறான் பான்னு சொன்னதுன்னா பானை வந்தால் தான் ஒரு பாட்டு பாடுறான் பாடகர் அவனுக்கு அந்த பாட்டுலேயே ஞாபகம் இருந்தால் தான் பாட்டு ஞாபகத்து வரும் இல்லை வேற ஏதாவது ஞாபகம் போச்சு பாட்டு மறந்து போயிடும் அது போயிடும் அதே அதில் இருக்கணும் முற்றிலும் வேற ஊண்டு இருந்தால் தான் பாட்டு வரும் அப்போ வேற ஒன்று மற்ற இடங்கள் அப்படி வறுமையானால் பாட்டு சதிட்டு போயிடும் மறந்து போயிடும் அப்புறம் எல்லாம் கேள்வி என்ன பாட்டுக்கு சரிவா பாடுறான் அப்படின்னு அதனால் இந்த விவகாரங்கள் ஜனஞானிக்கு செய்யும் போது தற்காலிகமாக அது நீங்கினாலும் கூட எப்போதும் அது இருந்துக்கிட்டே இருக்கும் சம்ஸ்காரமாக இருக்கும் சம்ஸ்காரம் மட்டும் மாறுறதில்லை அப்படி வெளிப்பாடுகள் சிறிது நேரம் அந்த போக அனுபவத்துக்காக கொஞ்சம் மாறும் அப்படி மாறும்போது கொஞ்சம் சிறிது நேரம் அந்த காரியம் நடக்கும் அப்புறம் உடனே மாறி போச்சுன்னா தன்னுடைய உண்மை நிலையை உணர முடியும் அதனால இந்த போக அனுபவமும் தத்துவானம் விரோதமல்ல ஒன்று கொண்டு சகாயம்தான் அப்படிங்கிறது சிதிக்கு ஏதுவாகிய சகாமிய வடிவு பிரார்த்திருக்கும் இந்த தேகாதிப்ப நிலைக்கிறதுல சகாமிய புண்ணியம்தான் காமிய நிஷ்காமி புண்ணியத்துக்கு சமந்தும் கிடையாது பிறக்கிறது வரை இருந்து பிறந்தது இருந்து இருக்கிற வரைக்கும் பிரபதியே அவன் தேதி போட்டு அனுப்புறதெல்லாம் சகாம்பண்ணியம் தான் இப்போ நிச்சயாம்புண்ணியன்னா ஞானம்தான் அது வந்து பகபாகியம் கொடுக்கறதில்லை அப்புறம் என்ன கொடுக்கும் நிச்சயத்தை நிச்சயம் கொடுக்கும் மனதில் சாஞ்சு கொடுக்கும் சுகம் கொடுக்கும் அதுதான் கொடுக்கும் விளக்கம்தான் ஞானம்னா விளக்கம்னு அர்த்தம் அதான் கொடுக்கும் அதனால இந்த ஏரியா ரெண்டு இப்படி இருக்கு ரெண்டு ரெண்டு இதுமா இருக்குது என்று சொல்லி ஞானத்திற்கும் பிதாவினது சகோதரனுக்கும் சகோதரனது புத்திரனுக்கும் போல பரஸ்பரம் ஸ்னேகம் உண்டு இதில் ஒரு பிறவிலேயே நிஷ்காபகரமும் சகாபுரம் செயல்படுது அப்படி செயல்படுற காரணத்தால் விரோதம் சொல்லக்கூடாது அப்பாவினுடைய சகோதரன் பெரியப்பா சித்தப்பா ஆனால் எங்கள் அப்பா தான் வேண்டும் சித்தப்பா சொல்ல முடியுமா கொஞ்சம் உறவு தான் அந்த அப்பா போல முழு உறவு இல்லை கொஞ்சம் உறவை வச்சுக்கிட்டு தான் அப்புறம் சித்தப்பா மகள் இருக்கான் தேர் தம்பின்னு சொல்ல முடியுமா தம்பி போல் உறவு கிடையாது நான் கொஞ்சம் உறவு இல்லை தம்பின்னு சொல்லிக்கிறது தான் அப்படி போல் சகாம கர்மத்துக்கும் நிஷ்காம கர்மத்துக்கும் வித்தியாசம் கொஞ்சம் கொஞ்சம் இதன் ஞானத்துக்கும் போக பாக்கியத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தொடர்பு வச்சுக்கலாம் அதிகமாக வச்சுக்க முடியாது தற்காலிகம் சொன்னது உகவ பாக்கியம் காய புண்ணியம் கொடுக்கும்போது தற்காலிகமாக சம்ஸ்காரம் வடிவில் அது மாறதில்லை எப்பவுமே அது எழுந்துக்கிட்டே இருக்கு ஆனால் விவகாரத்தை வெளிப்படும் போது கொஞ்சம் மறைப்படுத்த கொஞ்சம் அது ஆக்கிரமி செயல்படாது அப்படிங்கிறதுக்காக நாய் வருது நாயை இருந்தாக்க நான் பரமசூரமாக இருக்கேன் அப்படின்னு பேசாமல் இருந்தாக்கா கடிச்சுக்கிட்டு போயிடும் அப்ப என்ன செய்யுது கருத்து அடிக்க வேண்டிய அப்போ கருத்து அடிக்கும் போது பிரம்மஸ்வர பானம் தனப்படும்ல அப்ப ஓடின பிறகு சரி அது சரீரத்து அந்த நாய் உபாதி இந்த உபாதியை கடிக்க வந்தது இந்த உபாதி அப்போ இது தப்பா இது தப்பு கிடையாது அதுக்காக நான் பிரம்மஞானி சும்மா இருக்க வேணா ஆத்மா சும்மாதான் இருக்கு சரீரத்திய விவகாரம்லாம் அந்த பாதி இந்து பாதே விவகாரம் இல்லையா அதை சாணத்துக்கு விவரமில்லை அப்போ செய்யணுமோ இல்லையா அதுதான் கதை சொல்லுவாங்க குருக்கிட்ட எல்லாம் பாடம் கேட்டுருந்தாங்களாம் எல்லா பிரசுரம் சொன்னாலாம் சரி கேட்டால் சில பேர் கிரகிக்கிட்டாங்க ச உண்மையை சில பேர் கிரகிக்க முடியல காட்டுக்கு விறகு கொண்டு போனாங்களாம் போகும்போது அங்கே மதம் பிடிச்ச யானை வந்து தான் அது மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்கன்னா போகல் எல்லாம் விலைக்கு போலைக்கு போங்க எல்லாம் மத பிடிச்சியான வருது வருதுன்னு சொந்தம் போட்டாங்களாம் ஒரு சிஷியனுக்கு கிரக சரியான கிரகிக்கல எல்லா பிரமும் சொல்லிருக்கேன் யானை பிற நானு பிரமே ஏன் ஒதுங்க அப்படின்னா அப்படின்னா அது போட்டு போச்சு சில கிரகச்சு என்ன பண்ணாங்கன்னா கஜானை ஜாத்தானை ஓடி போயிட்டாங்க கஜா அண்ணா யானை ஜாத்தன்னா ஓடுறது ஜாத்தா போடுறது யானையும் போய்தான் ஓடுறத போய்தான் அப்படின்னு சொல்லி போயிட்டான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன் அப்புறம் கொஞ்ச நேரம் கிடையாது எங்க உன்னொருத்தங்கான கூட வந்தாங்கன்னா போய் பாப்போன்னு போனாங்களா அங்கே பழுது கிடக்கலாம் அடிப்படுத்து என்னடா குரு கேட்டார் நீங்க ஏன்னு சொன்னி எல்லாம் பிரம்மன்னு சொன்னீங்களே நான் பிரம்ம்தான் இருந்தேன் அப்புறம் அதை போயிடுச்சு என்னக்கா சிறப்பா மேலே இருந்தா ஒருத்தன் சொன்னான்னு சொன்னாங்க சொல்றாங்களே அப்ப அதி பிரம்மந்தானே ஏனப்பாங்க உட்காந்துருக்கேன் அது பிரமந்தானே அது அந்த பிரஷார் இந்த புத்தான் போய்தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டான் இந்த விவகாரத்தில் சரித்து கருத உபாதிக்கு அதனால கெடுதலுக்கு நம்ம ஆளா வேண்டாம் தேவை இல்லை புச்சி தேர்ந்து ஓடி போயிடுதான் ஓடித ஓடி சத்தியமா சரி தர்மம் தானே ஓடுறது தப்பு என்ன இருக்கு தத்து விரோதம் வாங்க சொல்லுங்க பேசுறதுல பரவாயில் ஆரோக்கியத்தில் பரவ சொல்லாமா அது ஆரோக்கியத்தில் இதே ஆரோக்கியத்தில் அப்ப அதுக்குள்ள தன்மை இல்லை அது கெடுதல் பண்ண வருதுன்னு தெரியுது அது தன்மை இது கெடுதலுக்காகலாம் தாங்காது இது சரி தாங்காது அப்ப என்ன செய்யணும் ஓரம் என்ன பொய்யா மிச்சியா தத்தியமா அது பொய் தான் போட்டு போட்டுதான் விவேக வேணுமா விவேக வைரக்கிள்ளாக்கா தத்துவமா அது தத்துவம் இல்லையா விவேகில தத்துவன்னு சொல்லக்கூடாது அது அஞ்ஞானம் தான் மூணு தான் வந்த மயில் மயில் ஒழிந்தளவே இடைவெள்ளி மாய்தல் போல் அறிவினால் அஞ்ஞானம் கடலும் இந்த உலகது தோற்றமே இலாமையினால் எங்கினமா வினை போக நுகர்ச்சி எனப்பி தந்த விரசத நிருபாதிக பிரமையாகும் தன்மையால் உணர்ந்த அளவில் வெள்ளி இது சோபாதிகமாகும் பகர்ந்தது போல் அன்றாம் உரைப்பான் வேதாஞ்சூடாவணியில் நூற்றி அறுபத்தி பாட்டு இதுவரைக்கும் ஞானி என் போக முன் பாட்டில் ஞானிக்கு போகமும் கூடும் பிரார்த்தம் காரணமாக ஞானமும் மறையாது இருக்கும்னு சொல்லி முடித்தார் இப்போது ஞானம் வந்த பிறகு அஞ்ஞானம் போயிடுது அஞ்சன் காரியமாகி பிரபஞ்சமும் நீங்கி போகுது அப்புறம் அவனுக்கு போக சித்தி எப்படி உண்டாகுன்னு கேள்வி அதுக்கு இந்த பாட்டை சொல்கிறார் பிராந்தி ரெண்டு பேரும் உண்டு ஒரு நிர்வாகிக பிராந்தியம் சோபாதிக பிராந்தி ரெண்டு இப்போ இந்த பிரபஞ்சமானது சோபாதிக பிராந்தி அப்படின்ட்டு இந்த பாட்டை வளர்க்குறான் இதுதான் வந்தமயல் ஒழிந்தளவே மப்பியீடு